என நபிசல்ல மக்களின் சிந்தனை கிராமப்புறத்தில் உள்ள மரங்களின் பால் சென்றது அது பேரீச்சை மரம்தான் என்று எனக்கு தோன்றியது நான் சிறுவனாக இருந்ததால் அதை கூற வெட்கமடைந்தேன் அப்போது மக்கள் அல்லாஹுவின் தூதரே நீங்களே கூறுங்கள் என்றனர் கூறினார்கள் பின்னர் என் தந்தையிடம் என் மனதில் தோன்றிய விஷயத்தை நான் கூறினேன் அதை கேட்ட அவர்கள் நீ அதை கூறியிருந்தால் இன்னின்ன எனக்கு கிடைப்பதை விட அது எனக்கு மிகவும் விருப்பமானதாக என்றார்கள்